அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு நட்பாரதல் நாம் படித்து வருகிறோம் இது நட்பாராயுதலில் மூன்றாவது குரட்பா இதற்கு முந்தைய செஷன் அதுலேயும் நாம் இந்த குரட்பாவை தான் படிச்சோம் அதாவது குணங்கள் அவனுடைய குடிப்பிறப்பு அவனுடைய குறைகள் அவனுடைய நண்பர்கள் இவர்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இதில் நாம் மேலும் சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறோம் அதாவது ஒருத்தருடைய குணங்களையும் குற்றங்களையும் தேடி அறிந்து அதில் எது மிகுதியாக இருக்கோ அதை பொறுத்து நட்பு பூணுவதா வேண்டாமா என்று முடிவு செய்து ஒன்று நட்பு பூண வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும் அதன் மூலம் செயலுக்குரியவனை தேர்ந்தெடுப்பது என்றும் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எத்தகையவர் நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே திருவள்ளுவர் சொல்ல வரும்போது குடிப்பிறப்பு குறைபாடில்லாத சுற்றம் இரண்டை மேலும் சேர்த்து சொல்கிறார் நான்கு கூறுகள் குணம்னு சொன்னார் குடிப்பிறப்பு சொன்னார் அப்புறம் குன்றா குணம் குற்றம் குடிமை குன்றா இந்த நாலு அம்சத்தில் குணம் குற்றம்ங்கிறது ஒரு பக்கம் குடிப்பிறப்பும் குன்றாயினும் அப்படின்னு சொல்கிறார் ஆகா குணம் குற்றம் அப்படிங்கிற பண்புகளை அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணணும்னா செயல் திறன்களை ஆய வேண்டும் என்று சிந்திக்கப்பட்டது அந்த பரம்பரை அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கறதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் குணம் அப்படின்னா நட்பாரதலில் முதலில் ஆராயப்பட வேண்டியது நண்பராக்கிக் கொள்ள நாம் விரும்புகிறவன் நல்ல குணங்கள் கொண்டவனா அல்லாதவனா என்பதை குணங்களில் குறையுள்ளவன் நட்புக்கு ஏற்றவனல்ல என்பதை நாம் புரிந்து அடுத்தது குடிமைங்கிறது நற்குடியில் அதாவது நல்ல பரம்பரையில் வருகின்றவனா என்பது நல்ல குடும்பச் சூழலில் வளர்பவன் நல்ல இயல்புகள் வாக்கப்பெற்றிருப்பான் என்பது பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தியல் நற்குடியில் பிறந்தோர் இயல்பாக நற்குணங்களை கொண்டவராக இருப்பார் என்று பொதுவாக கருதப்பட்ட போதிலும் திருவள்ளுவர் குடிக்கேற்ற பண்பு இருக்கிறதா என்பதையும் எல்லா இடத்திலும் நோக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பால் உணர்த்துகிறார் குடிப்பிறப்பு இருந்தாலும் இனம் வந்து சரியாக இல்லைன்னா குடிப்பிறப்பு பயனற்றதாகிவிடும் குடிக்கேற்ற ஒழுக்கமோ பண்போ இல்லாதவர் நல்ல குடியிலே பிறந்தாலும் அவர் நற்குடி பிறப்பாளராக கருதப்பட மாட்டார் நற்குடியில் பிறவாமல் இருந்தாலும் ஒழுக்கம் கல்வி ஆகியவற்றாலும் உயர்வு பெற முடியும் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்று மற்றொரு குரலிலே பார்க்கிறோம் மேல்நிலையிலே அதாவது உயர்ந்த குடிப்பிறப்பிலே பிறந்திருந்தாலும் கூட அதற்கேற்ற குணநலன்களோடு இல்லை என்றால் அவர் அந்த மேலே பிறந்தவர் உயர்ந்தவர் என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கீழே இருப்பவர் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கீழே இருப்பவர்கள் என்றும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆகவே எங்குமே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருக்க முடியாது ஆனால் பெரும்பாலும் உயர்ந்த குடியிலே இருப்பவர்கள் நல்ல குணங்களை அவர்களுடைய மரபு உடையவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தில் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இங்கேயும் குடிமைங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒழுக்கம் உடைமையாக இருந்தால் தான் நல்ல குடும்பம் நல்ல பரம்பரையில் வந்திருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நல்ல குடும்ப பரம்பரையில் வந்திருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் ஒழுக்கத்தை உடையவனாக இல்லைன்னா அந்த பிறப்பு அந்த குடிப்பிறப்பு இழிவாகிவிடும் பல இடங்களில் இதை திருவள்ளுவர் சொல்லி வருகிறார் அதுபோல் குடிமைங்கிற பதத்துக்கு நற்பண்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது பெரும்பாலும் பரம்பரை நன்றாக இருந்தால் பெரும்பாலும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே மாதிரி குறையில்லாத மனிதர்கள் இல்லை குறைகளையும் ஆராயலாம் சில பேர் வளவளன்னு பேசலாம் ஹைஜீனாக இல்லாமல் இருக்கலாம் படிப்பறிவு குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல குணங்கள் உடையவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் நல்லவனாக வல்லவனான்னா நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறவன்தான் உயர்ந்தது அப்படி இல்லைன்னா வல்லவனாக இருந்து நல்லவனாக இல்லைன்னா வல்லவனாக இருப்பதை விட நல்லவனாக இருக்கிறதான் மேல்னு நாம் கேள்விப்படுறோம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை ஆகவே ரொம்பவும் பார்க்காம அதே சமயம் வந்து எதுக்கு முக்கியமோ அதற்கு நன்றாக அதுக்கு நம்ம சுய புத்தியை நன்றாக பயன்படுத்தணும் அதுவும் அரசியலில் நட்பியல்ல இந்த பொருட்பாலில் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக பிற நாடுகளோடு நாம் வைக்கிற உறவில் ஜாகிரதையாக இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் இது நாட்டினுடைய பண்பையும் பார்க்கணும் அந்த நாட்டிலிருந்து நமக்கு நண்பர்களாக இருக்கிறவர்களையும் பார்க்கணும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்